الحمد لله وحده والصلاة والسلام على من لا من لا لا نبي بعد بعد اما بالله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحزن ان அல்லாவை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லா சுஹானு தானா சொல்வதாக மசூதுல்லாஹல்லு அல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் சொல்லும் ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்ல அவர்கள் சஹி முஸ்லிம்களும் இமாம் புகாரி அவர்கள் சஹி புகாரிலும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஹதீ குலாம் அபுரேதான் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் அல்லாஹலை வல்லம் அல்லாஹ் கூறியதாக என்னை என்னுடைய அடியான் எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனுடன் நடந்து கொள்வேன் என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைப்பானோ அப்படிதான் நான் அவனுடன் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனை நினைவு கூறுவேன் குருணி அவன் என்னை ஞாபகப்படுத்தும் பொழுது நான் அவனுடன் ஆகிவிடுகிறேன் என்பதாக இது புகாரி முஸ்லிம் உடைய அதிசை அபு ஹுரேரா ரபி அல்லா நபர்கள் இதை ரிவாய்ச்சுகிறார் இதற்கு விளக்கம் தரக்கூடிய ஆபிது ஹஜர் ரஹமத்துல்லாலே இமாம் நவி ரஹமத்துல்லே இமாம் திருமானி ரஹமதுல்லா போன்றவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அடியானுடன் அடியான் எப்படி நினைக்கிறானோ அந்த விதத்தில் அல்லாஹ் நடந்து கொள்கிறான் என்ற இந்த ஹதீஸுக்கு அவன் சுகமாக இருக்கும் பொழுது அல்லாவுடன் எப்படி நினைக்கிறான் அவன் சுகீனமாக இருக்கும் பொழுது அல்லாவை எப்படி அவன் நினைக்கிறான் அவன் பயத்தில் இருக்கும் பொழுது அல்லாவை எப்படி நினைக்கிறான் அவனுக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாவை எப்படி நினைக்கிறான் அல்லாவோட இந்த அடியானுடைய எண்ணம் எப்படி அமைகிறதோ அது கேட்ப அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பு அழக ஒரு மனிதன் அல்லா இடத்துல துவா செய்கிறான் அந்த துவா நிச்சயமாக வீணாக போவதில்லை அந்த துவாவை மனிதன் கேக்கும் பொழுது ஹதீஷில் வருகிறதே யார் இந்த ஹதீஷம் இமாம் திரும்புகிறார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லா இடத்துல நீங்க துவா செய்யும் பொழுது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் கேட்கும் பொழுது அல்லா நிச்சயமாக அதை கபுல் அல்லாஹ் கபுள் செய்ய மாட்டான் என்ற எண்ணத்துடன் ஒருவர் கேட்டால் அந்த நம்பிக்கை இருந்தால் அது பெரும் பாகங்கள்ல உண்டாக மாறிவிடும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாயிடத்துல துவா செய்யும் பொழுது நாங்க எப்படி அல்லாயிடத்துல நம்பிக்கை வைக்கணும் என்பதை இந்த ஹ்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது இதை பதிவு செய்கிறார்கள் செல்லம் அல்லாவோடு நல்லெண்ணு அது ஆக சிறந்த ஐபாதத் என்பதாக இந்த ஹதீஸ்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன அதனால் கண்ணி மாணவர்களை அல்லாவுடைய உறவு வளர்த்துக் கொள்ளணும் நாம் அல்லாவோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பை கூட்டிக் கொள்ளணும் அல்லா இந்த நம்பிக்கையுடன் அதுக்கேற்ற நிலைமைகளை சீராக்குவார் இது முதல் முதலாக நான் இந்த கடைசி பகுதியில் இருக்கிறோம் அடுத்து மொரமுடைய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஹிஜரி ஆரம்பமாக போகிறது எங்களுடைய வாழ்க்கையில பல பகுதிகளை கடத்தி சொன்னோம் இந்த கோவிட் 19 உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலை தந்திருக்கிறது இது ஒரு வேதனையோ இது ஒரு சோதனையோ என்ற ஒரு நிலையில் இன்னும் அதனுடைய அந்த பிடியிலிருந்து நாம் விடுபட்ட நிலையில் இல்லை இந்த நேரத்தில் அல்ல இடத்துல இதுக்கும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் இந்த நாட்டில் நீ பாதுகாப்பது போன்று மேலும் இதை பாதுகாத்து பல நாடுகள் பலவிதமான சோதனைகளை இன்றே ஒரு ஸ்கூல் உள்ள ஒரு மாஸ்டருக்கு கோவிட் பாசிட்டிவாக வந்திருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள் குவரண்டைன் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது இந்த நிலைமை அமெரிக்காவை பார்க்கும் பொழுது ரெண்டு வாரத்தில் தொண்ணூத்தி ஐயாயிரம் குழந்தைகள் குழந்தைகளை அவர்கள் குவரண்டைன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்ப உலக நாடுகள் பலவிதமான சோதனைகள் இதுல முன்னோக்கி கொண்டிருக்கும் பொழுது அல்ல எங்களுக்கு இதுல ஒரு அளவு பாதுகாப்ப தந்திருக்கிறான் அதுக்கு அல்ல இடத்துல நல்லெண்ணம் வெற்றி அல்ல மன்றாட வேண்டும் இவைகளையும் ஏற்றுக்கொண்டு இடத்துல நல்லெண்ணம் வைக்கிறோம் இந்த நாட்டு வெற்றினை முழுதாக இது அப்புறப்படுத்திவிடு என்பதாக அல்ல இடத்துல நாம் துவாசை கடவு பெற்றிருக்கோம் இரண்டாவது மேலான சகோதரர்களை பெரியார் இந்த நாட்டில் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு ஒரு புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்ல இருபத்தி பேர் அவர்கள் சமூகம் அளிக்கப் போகிறார்கள் இப்ப இதுக்கும் ஒரு நல்லெண்ணம் வைக்க வேண்டும் யா ல்லா இந்த தெரிவு செய்த பற்றிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியில் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தெரிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நீ மக்களுக்கு நாட்டுக்கு எல்லோருக்கும் கயிறு ஏற்படுத்து என்ற நம்பிக்கையோட துவால ஈடுபடுவது அது எவற்றை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது மூணாவது விஷயம் எங்களுடைய முஸ்லீம் பார்லிமெண்டே அவர்கள் ஆளும் கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கியமான தூது இருக்கிறது அது என்னவென்றால் எ பற்றிய நல்லெண்ணத்தில் எப்படி அல்லாவிட நாங்கள் நல்லெண்ணம் ஏற்படுத்துகிறோமோ முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டுடைய சிறந்த பிரஜைகள் எங்களுடைய மார்க்கம் எமக்கு கற்றுத்தரும் விஷயங்கள் அதை இந்த நாட்டுடைய ஒரு பிரஜை சிறந்த பிரஜையாக இருப்பதற்கு எந்த தடையும் அதுக்கு இருக்க மாட்டாது என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வாள் மூலமாக அதை வெளிப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இருபது அல்லது இருபத்தொன்னு முஸ்லிம்கள் பார்லிமெண்ட்ல அமரப்போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு வருகிறது அந்த மத்திய எண்ணைய இருநூறு பேருக்கும் இந்த இஸ்லாமிய தூதர் சரியாக கொடுக்கும் கண்ணியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நான் பிறந்தனோ பிறந்ததுக்கு பிறகோ என்று தெரியாது பெற்ற ஒரு ஆளின் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி முகமதுல்லாஹி அலை அவர்கள் பர்மாவுடைய மக்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள் அந்த பயானை நீங்க யூடியூப்ல அபுல் ஹசன் நத்வி 수asure, 1961 அவர்கள் உறுதுல பேசுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் தீன இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு நீங்க சொல்ல தவறினால் இந்த நாட்டில் வாழ்றது உங்களுக்கு கஷ்டமாகும் சரி உங்களை பூமியிலிருந்து அடிச்சு விரட்டுவார்கள் என்பதை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வருஷங்களுக்கு முன்பு அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார் வியாபாரிகள் இன்டலக்சுவல் படித்தவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள் உங்களோட வாழ்க்கையில முக்கியத்துவம் இன்றைக்கு எதுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக அவர்கள் முன்வைத்தார் என்னவையான சகோதரர்களை இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் தான் ஒரு குறியாக வை தம்பரிய சொல்லும் பொழுதே அதுல புராணும் ஹதீஷும் எல்லாம் விமர்சிக்கிறதும் பேசுவதும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இது உலகத்துக்கு புதிதாக அல்லா இலங்கைக்கு இது மிகவும் புதிதாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த தாக்கத்துக்கு தான் ஆளாகப்பட்டிருக்கிறோம் இது அதுக்கு முக்கியாட்டி அல்லா தால சொல்கிறான் நீ ஆயத்தமாக உனக்கு எதிராக நான் ஆயத்தமாக சொல்றேன் وأنواله الطرف تموها وتجاراتهم تخشون كذاها ووساكن ترضونها حق اليكم من الله ورسوله وجيهاد في سبيله فتربصوا حتى ياتي الله بأمره ليندمكم ولصاودرن ولماليد ولكل ده البترول ولوديه இவிகல ولசெல்வம் ولவீடு ولव्यवாரம் இந்த மூணு சொத்து ஈரற்றவைகள் அஞ்சு உயிருள்ளவைகள் பெற்றோர்கள் குழந்தைகள் சகோதர்கள் இனபந்துகள் குடும்பங்கள் வியாபாரம் தொழில் வீடு சம்பாத்தியம் இந்த எட்டை ஒரு பக்கம் வச்சுட்டு அல்லாவும் ரசூலும் தீனும் உனக்கு முக்கியத்துவம் உள்ளதாக மாறாவிட்டால் எதிர்பார்த்து முடிவைட்டல பால தெ முஸ்லி்கள்ருக்கும் பணிவாக வேண்டிக்கொள்கிறேன் இந்த குரனுட ஆயத்தை முன்னுரிமை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது உலகத்தில் ஆகக்கூடல் பாப்புலேஷன் யார்கள் தெரியுமா கிறிஸ்டியவர்கள் முஸ்லிம்கள் உலகத்தில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஒன்று குரான் உலகத்தில் மலக்குமாறு அவருக்கு விளங்கும் அவருக்கு ஆதரத்தில் கேள்வி கிழக்கு நடக்கும் விளங்கும் ஏன் அல்ல அல்லாவையும் இந்த மூணு வேதங்கள்லையும் சொல்லியிருக்கிறது அல்லா அவர்களுக்கு பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது ஜீசாக இருக்கலாம் அது இஸ்லா சலாம் குரானை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முகம் சல்லா அலி செலவு எல்லாத்தையும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க ஆனா இந்த இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் சைனா போன்ற நாடுகள் அவர்களுக்கு இந்த வேதம் என்பது இல்லை அவர்களுக்கு பைபலோ இதோ இல்லை அவர்கள் ஒரு பிலோசபியை பின்பற்று மர்ம கபறு மஸ்டரு கியாமத்து கேள்வி கணக்கு வழக்குமார்கள் தெரியாது நான் ஆமத்து வயசு பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தது அவர்கள் அறுபதுக்கும் தெரியாது அதனால எங்களை பத்தி அவர்களுக்கு சந்தேகம் பாரத்துக்கு ஏராளமான இடங்கள் இருக்குது அதும் நீங்களும் ஒரு கடமையாக எடுத்து அதை வெறுமனே இந்தியும் அவர்களிடத்தில் அவர்களுக்கு கந்நியமாக வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன என்பதை மதரசா சொன்னால் மதரசாண்ட என்ன வழிகள்ன இந்த எல்லோரும் மதிச்சு ஒவ்வொருவரும் சட்டங்களை தேணி நடந்து கொள்ள வேண்டும் என்றதையும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா நீ தான் உடனே தருவாய் தாமதிச்சு தருவாய் அழுது வச்சு தருவாய் கேட்பதற்கு மாற்றமாக தருவாய் நீ நிச்சயமாக ஆதரித்தது தருவாய் உன்னிடத்தில் கேட்கிறதுல ஒன்னு நல்லெண்ண வைக்கிறதில் நாம் இந்த குறையும் இடமாக்குவோம் இரண்டாவதாக நீ இந்த நாட்டுக்கு தெரிவு செய்திருக்கக்கூடிய இந்த பாலிமென்சின் மீது நாம் ஒரு நல்லெண்ண வைக்கிறோம் யாரு நீ எங்களுக்கு இது இந்த நாட்டுக்கு ஒரு அல்லாவோடு இருக்கக்கூடிய உறவுகளை அது குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் அகலாக இருக்கலாம் விவாதத்தாக இருக்கலாம் கௌபாஸ்திப்பாக இருக்கலாம் அதுல மிக உறுதியாக எங்கள நிலைப்பாற்றை நாம் ஏற்படுத்திக் கொள்வதேன் நான் இங்கே சொல்ல வேண்டியது ஏவலான சகோதரர்களே இந்த கோவிட் 19 என்பது இது ஒரு வேதனையாக இருக்கும் அல்லல்லர் சொதலாயிருக்கு இத பத்தி வேறியாக பல ஜுமாக்கல்ல நான் சொல்லிர்கறோம் இது வேதனையும் தான் வல நுஸைக்கனஹும் மின் அசாபில் அdna துனல் அசாபில் அக்பர் லல்லஹும் யர்ஜவுன் பெரிய அசாப வர்ரத்துக்கு மொ சின்ன வேதனிகள கொண்டு நாம்ங்களை சோதிக்கிறோம் ಅಂತ நான் சொல்றேன் வல டவுன் லகுன் பிஷைல் அல் கௌஃவு வல் தூ வெளியேற்று என்பதை அதுவும் அல்லாறு இதை நம்பிக்கை வைத்து துவார ஈடுபடும் அல்லாஹ் சாலா அந்த நிலைமையும் சீராக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறார் அவனால் முடியும் இதை அதான் இது எங்களுக்கு ரெண்டு விஷயங்களை படிச்சு தந்திருக்கிறது படிச்சு கொண்டிருக்கிறது என்பதையும் அதே நேரம் எங்களை மார்க்கம் இந்த நேரத்திலேயும் எங்களுக்கு சுகாதார மதித்து நடப்பதற்குரிய வழிகாட்டலை செல்ல அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு மிக தெளிவான முறையில் முன்வைத்துவிட்டு போய்விட்டார்கள் என்பதும் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது அனைவர்களையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் வர்ணிக்க கிரும்பவர்களாக நம்பிக்கையை தருவாயாக எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக உன்னுடனே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக இந்த நாட்டை உலக நாடுகளை விட்டும் இந்த கோவிட் வைரஸ் இந்த தாக்குதலை விற்று அப்புறப்படுத்துவாயாக அல்லா யாரெல்லாம் இந்த உலகத்தில் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பாயாக முஸ்லீம்கள் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நசிபாக்குவாயாக ஒரு அமைதியாக ஒரு சூழலுள்ள நாடாக நீ ஆக்கி கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை என் அனைவர்களுக்கு தருவாயாக எங்களுடைய துன்பங்கள் துயரங்களை போக்கி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க திருவெல்வாயாக வாழ்ந்தார்